வணக்கம் நெய்யிலி நட்டினியின் சரித்திரும் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக வங்கி வட அமெரிக்க வங்கி திறக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் உதயதாரிகை பத்திரிகை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வில்லியம் கென்னடி டிக்சன் அவர்கள் அசையும் படத்துக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது தொலைபேசி செய்தி நியூயார்க் நகருக்கும் லண்டனுக்கும் இடையே அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் அவர்கள் அமெரிக்கா ஹைட்ரஜன் குண்டை தயாரிப்பதற்கு தயாரித்திருப்பதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஃபிடல் கேஸ்ட்ரோவின் புதிய கியூபா அரசை அமெரிக்கா அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ப்ரூனை ஆசியான் அமைப்பில் ஆறாவது உறுப்பு நாடாக இணைந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கலிலியோ கலிலி என்கின்ற இத்தாலி வானவியலாளர் ஜூபிட்டர் கோலின் நான்கு துணை கோள்களை கண்டறிந்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹென்ரிக் வான் ஸ்டீபன் அஞ்சல் ஒன்றியத்தை தோற்றுவித்த ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்கம்மா அப்பாக்குட்டி யாழ்ப்பாணத்தின் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பி சரோஜா தேவி இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பாக்யராஜ் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கோலஸ் கேஜ் அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிபாசா பாசு இந்திய நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கோலா தெஸ்லா செர்பிய அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிரா கிட்டோ ஜப்பான் மன்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிலோன் சின்னையா இலங்கை தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் ஜூலியன் நாட்காட்டிப்படி கிறிஸ்துமஸ் நாள் இன்று இனப்படுகொலையிலிருந்து மீண்டு வந்த வெற்றி கம்போடியா நாட்டில்